நல்ல டாக்டராட்டு இருக்கு என்னமாப்பா எங்க மருந்தெல்லாம் வேலை செய்யாது இன்னுமே உனக்கு இந்த வயிற்று வலி இருக்குதான் செய்யும் கட்டையோட தான் போக அந்த வயிற்று வலி இருக்கு உண்மையான உங்க லிங்கம் மகாலிங்கமா இருந்த வயிற்று வலியை நீக்கட்டும் அடுத்து விட்டுக்கார மாதிரிவே சண்டைக்கு போறாங்க தெய்வ மருத்துவராலும் தீர செற்றிட அரிதா என்னை பெரும் பெரு வயிற்று நோயை உங்க மகாலிங்கம் தீர்த்திடுமான்னு கேட்டான் தீர்த்ததுன்னா நானும் மகாலிங்கம் சொல்லுவேன் இல்லன்னா வேற விதமா சொல்லுவேன் மன்னிக்கணும் போடான்னு உடனே இந்திரனுக்கு இன்னும் கோபம் வந்து பெரியவன் இந்த உலகத்திலேயே தீர்க்க முடியாத ஒரு நோய் உண்டு தெரியுமா என்ன நோயின் எங்க திருவள்ளுவர் பத்தாவது குரல்ல முத்தா சொல்லுவார் சொல்லிருக்கார் தெரியுமா கடவுள் வாழ்த்துல பத்தாவது குரல் கடவுள் வாழ்த்துல ஆமா பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்ப இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் கடலையே நீந்து வைக்கிறது யாரு எங்க பெருமை சுண்டைக்காவும் வைத்து ஒளி போவது என்ன விட பரவி பணி செய்தி தகரவு அவருடைய நோயை நீக்கினார் உடனோடு துடைத்து முடைக்கிட ஆற்றே நஞ்சாகி வந்து என்னை நலிவதனை வைத்து வலியை முன் உதாரணம் வைத்து வலி வந்த ஒரு பெரியவரை வைத்து வழியே இல்லாம ஆகின தெரியுமா அப்படியா அது எனக்கு தெரியாதுப்பா ஏன் வைத்து வலி போகணும் சரி உடனே கல்லீரஹரிந்தோ இங்கு நான் வரும் காலை வேட்டார்க்குையில் காம நல்கும்வியும்பால் சோரே புள்ளிய கன்றும் ஆற்றுப்பட்ட அப்போது கண்ட நல்ல சோபனத்தால் இந்த நன்மொழி கேட்டேன் என்ன அந்த மகாலிங்கத்து மேல நீ அன்பு வைத்து நீ வழிபாடு செய்தால் நிச்சயம் அந்த வயிற்று நீங்கும் நீங்கும் சொன்ன உடனே ஒரு சகுனம் பட்டுதான் அது ஏன்னா போற போகல் பாருங்க சகுனத்தை எல்லாம் அவருக்கு நம்பிக்கை உண்டு அதனால சொல்லிட்டாரு வரணும் சொன்னா ஒரு பக்கம் என்னன்னு கேட்டா இந்த பிகுவா பேசினாலும் கூட நல்ல வேலை நம்ம வைத்து மதுரையில இருக்கிற அந்த மகாலிங்கத்துல நீங்கி விடும் நீங்க என்ன போங்க நீங்க சொல்ற இந்திரன் நீ சொல்றப்பா அதோடு கூட எனக்கு ஒரு நல்ல சவுன நான் இந்த அரண்மனைக்கு வர இன்னைக்கு வரும்போது இன்னைக்கு காலையில எப்போ நான் பாட்டு வந்துடுவேன் இன்னைக்கு வரும்போது நம்ம காமதேவனு பசுவும் அது கண்டு குட்டியும் அப்படியே ரெண்டும் சேர்ந்து இவனுக்கு முன்னால வந்து காட்சி கொடுத்தது அப்ப என்னடா பால் அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தது அந்த நல்ல சகுனத்தினாலதான் இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு எனவே என் வயிற்று முடிவு பண்ணிட்டு வழிபட வழிபடல வழிபடல என்ன செய்தான் ஏகி மன்ற அடிகள் செய்யும் கண்டு வைத்து நோய் தீர்ப்பான் அவன் என்ன பண்ணான் கொஞ்சம் சோதித்து பார்ப்போம் என்ன செய்தான் பெரிய இந்த மாதிரி வைத்திங்கிறது பேச்சு வரலாம் நல்லதுதான் இந்த மதுரையை பெரிய சக்தி என்ன கடல் இதை விட்டு அடிக்க செஞ்சிடும் அந்த மகாலிங்கம் உண்மையான மகாலிங்கமா இருந்ததுன்னா அந்த மதுரையை காப்பாத்தும் இல்ல பழைய மாதிரி நம்ம குமரி குமரி கண்டத்துக்கு முன்ன இருந்த லமோரியா கண்டம் போன மாதிரி இதுவும் போய்ட்டும் கடல் தனக்கு அடிமையானது ஆற்றலை காட்டி மதுரை ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பாண்டிய மனத்தை முறையிட்டார் அரசே நம்முடைய கூடல் போயிற்று மதுரை போயிற்று ஆலவாய் போயிற்று என்று சொல்லி சொன்னார் பார்த்த என்னைக்குமே இருக்கிற கண்கண்ட தெய்வம் கண் கண்ட தெய்வம் இப்புலால் வேறு இல்லை என்று யார் கூற்று சுவாமியார் முத்துக்குமார் சுவாமி பிள்ளை தமிழ் முருகா உன்னை தவிர கண் தெய்வம் இப்புயலால் வேறு இல்லை பருவத்தில் மடையன் வளர் தேடி முடியாது அதனால வந்து அழகு போலி தலை தலையவர் கந்தபுரி அம்புலி ஆடவாவி முத்துமாரசாமி எனவே கண்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் போயில் வேறில்லை என்று சொல்லி நேர பாண்டி மன்னன் போனான் எனக்கு போய் ஆலம் எடுந்து மேல் அடர்க்க வரும் பொழுது அஞ்சும் மாலனவும் பாண்டி மன்னன் பயன்தானா என்ன இப்படி திடீர்னு கடல் வந்து மதுரை அழிச்சிடுமே அழுத்தா எப்படி பண்ணுவதுன்னு பயம் வந்தது அந்த போல இருந்ததுனாலே ஒரு காலத்துல பார்க்கடல்ல திருமகள் வந்தால் சந்திரன் வந்தான் மற்ற இனிய பொருள்கள் வந்தன அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க திடீர்னு நஞ்சு வந்தது விஷம் வந்தது அப்பா அடியோ புரியோன்னு சொல்லிட்டு முதலாளா வந்தது யாருனார் திருமான் அவர் அச்சம் போலவும் ஆழமெடுந்து இமயவர் மேல் அடர்க்க வரும் பொழுது அஞ்சும் மாலனவும் திருமால் போல தன்னுயிர் மேல் மரளி வரும் அஞ்சும் பாலன் எனவும் இருக்கிற அந்த கயிறை போட்டு அந்த ஒரு சின்ன பிள்ளை பதினாறு வயசு பிள்ளை பயந்துதே மார்க்கண்டேயர் அது பாண்டியன் அஞ்சினான் இந்த அஞ்சுவதற்கு ரெண்டு ஓமை முன்னுதாரணமா வரலாறு இப்படி அஞ்சினானா அப்படி அஞ்சிட்ட உடனே பெருமான் பார்த்தார் அப்படியே என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்பது போல அப்படியே அவனுக்கு கருள் செய்து அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி தன் திருச்சடையில இருக்கிற அந்த நான்கு மேகங்களையும் போயிருந்து நீ இந்த வருகின்ற அந்த கடலை கருத்து விடுவாயாகன்னு சொன்ன ஒரு உறிஞ்சு விடுவாயாகன்னு சொன்ன அப்படியே கடல் வருது இந்த மேகங்கள் போனால் அப்படியே இருந்து உறிஞ்சுட்டும் நெடுங்கடலும் தண்ணீர்மை கொண்டும் தடிந்து எழிலி தானல்காதாகிவிடின் என்று சொல்றோம் இது விஞ்ஞான உலகத்துல அதெல்லாம் ஆவியா மாறி அப்படி போய் மழை பெய்யுதுன்னு ஆனா பிராண உலகத்துல நம்ம மேகங்கள் அப்படியே கடல்ல படிந்து அந்த தண்ணீரை முகந்து எடுத்து கொண்டு போய் நல்லா கருத்து குளிர்ந்த காட்டு பழகத்துல மழை பெய்யும் ஆகவே இந்த கடலை உறிஞ்சுவதற்கு நான்கு மேகங்களை அனுப்பினாராம் இந்த நான்கு மேகங்கள் நான்கு பக்கம் இருந்தது கடல் அப்படியே அலையனா அடித்து அடித்து வர வர வர இந்த குண்டோதனுக்கு அன்னமிட்டப்படலுங்கிற மாதிரி இது வாயை அப்படியே வாய் உறிஞ்சிச்சு விநாயக சது இன்னைக்கு இப்ப விநாயகர் பால் குடிச்சதுன்னு சொல்றோம் அல்லவா அது மாதிரி தினமனியில அதை கண்டுக்காவையும் ஆனா கண்டும் அவர் விதமான விமர்சனம் அல்ல அது விமர்சனம் அது அந்த ஆசிரியருக்கு அதுல நம்பிக்கை இருக்குதா இல்லையாங்கிறத தெரியாத மாதிரி அவர் விமர்சனம் பண்ண சிவம் அது அது போல அந்த மேகங்கள் அந்த அப்படியே உறிஞ்சனவான் பார்த்தா வர்ணன் மகாலிங்கம் மகாலிங்கம் தான் ஆட்டு இந்த நம்ம கடல்ல தான் இப்ப தான் வாயினால உறிஞ்சும்படியா மேகத்தை வைக்க எனவே கடவுள் கடவுளே மகாலிங்கமே தெரிந்து கொண்டான் சேர்ந்து கொண்டான் இப்ப மணி சரியா ஏழரைதான் ஆகுது மன்னிக்கணும் இதோட நிறுத்தப்படாது நிறுத்தப்படாது பான வர்ணன் விட்ட கடலை வற்றச்சு முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் விஷயம் ஆனால் அடுத்தது தொடர்பாக நம்ம சொல்லிடணும் நம்ம சொல்லிடறாங்க நான் மாண கூடலான படலம்னா அடுத்தது அது முடிஞ்சாதான் முடியும் படலம் கருத்து கருத்து முடியும் இல்லன்னா என்ன அடுத்த சரி கடல் வட்டி போச்சு பேசாரு வர்ணம் என்னன்னு வைத்தொலியோட ஒரு மாசம் வைத்தோலியோட இருக்குவானா இன்னைக்கே வைத்தொலியை போய் சொல் ஒரு மாசமா வைத்து வலியை அவன் பண்ண மறப்போம் மன்னிப்போம் அதனால கூடவே இந்த மாதிரி கடல் உறிஞ்சது உறிஞ்சியது அந்த ஒரு படம் முடிஞ்சு போச்சு வர்ணன் விட்ட கடலை பட்டச் செய்த படலம் அப்ப வர்ணன் ஏன் கடல் விட்டான் மகாலிங்கம் மகாலிங்கம் தானான்னு நினைப்பதற்காக விட்டான் விட்டது உண்மையா மகாலிங்கம் மகாலிங்கமே என்று நிர்ணயிப்பது போல அந்த கடலை உறிஞ்சியது முடிஞ்சு போச்சு சொல்றாங்க